வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் உமை தவம் புரி படலம் கொண்டு தனதில்லில் குறுகிய பின் வேதவல்லி மண்டு பெரும் காதலொடு மகன் மையா வளர்த்த நலால் அண்டமளவில் அழகிலா உயிர்த்தொகையும் பண்டு தனதுந்தீனால் படைத்தருளும் பராபரையே வளருமதிக்குழவியனமான தவழுதலொடும் தளரு நடை பயில்கின்ற தாருமுடன் தப்பிய பின் முளையயிருள் எழுபோத முளைத்ததெனத் தோன்றுதலும் அளவில் உயிர் முழுதீன்றாள் ஐந்தாண்டு நிரம்பினளால் ஆறான ஆண்டு எல்லை அணைதலும் அம்பிகை தனக்கோர் கூறான பிரான் தன்னை கோடன் முறை குணித்த நளாய் மாறாது நோற்பலென மனங்கொண்டியாய் தனக்கும் பேரான தக்கனெனும் பெரும் தவர்க்கும் இஃது உரைத்தாள் கூறுவதொன்று உமக்குண்டால் குறவீர்கள் இது கேள்மின் ஆறு புனை செஞ்சடில தன்னலுக்கே உரித்தாகும் பேருடைய நவன் பதுவை பெறுவதற்கு நோற்பலியான் வேறொரு சார் கடிமாடம் விதித்து என்னை விடுத்தர் என நன்றென்று மகிழ் சிறந்து நல்லாயும் தந்தையுமாய் பொன் துஞ்சு தமதிருக்கைப் பொறுவில் நகர்ப்புறத்தொருசார் அன்றங்கொர்க்கடிமாடம் அணி சிறக்கப் புனைவித்து சென்றங் கண்தவமியற்றே இழையை விடுக்கின்ற முச்சகமமும் தருகின்ற முதல் விதனைத் தம்மகளென்று இச்சை கொடு நனி போற்றி இருவரும் நாரொடு நோக்கி உச்சி இணைப்பன்முறை மோந்து உயிர்த்தம்மோ உன் உளத்தின் நச்சிய நோன்பியற்று என நாரியரோடு ஏகுவித்தார் மாதவர்பால் விடை பெற்று வல்விரைவுற்றே உதலும் வேதவல்லி அது காணாமை கணவன் நோக்கி சிவனை பே இவள் சிவனை என யாவும் எடுத்து எம்புகின்றான் பொங்கு புனல் தடத்திடையான் புரிகின்ற தவம் காணூ சங்கரன் அங்கே திடலும் வரம் பல கொண்டு உன் பங்கினள் என் மகளாகப் பண்ணபனி என் மருகாய் மங்களனல் வுவையுற மறையவனாய் வருகின்றேன் அற்றாகனின் பால் என்றருள் செய்தான் அம்முறையே கற்றாவின் ஏறு எத்த கண்ணுதலோன் முழுதுலகும் பெற்றாழிய முனை என்னும் பெருநதியில் விப்பனம் பால் உற்றாள் மற்றும் ஞான்றும் உணர்வி நொடுவைகினால் மாதவோர் சிலவைகள் பயின்று மதிக்கோடு புனை ஆதிதனக்கு அன்பினாய் அரும் துணைவியாகின்றாள் பேதையென நினைற்க பெருமாட்டி என்ன காதலி விம்மிதமை திக் கரையிலா மகிழ் இன்னிலை இந்நிலை சேர் முதுகுறவர் ஏவலினா கன்னியர்கள் சூழ் போதக் கடிமாடம் போந்து உமையாள் சென்னி நதி புனைந்த பிரான் திருநாமம் உள்ளுறுத்தி நன்னியமன் தலை நின்று நாளுநனி நோர்கின்றாள் ஈண்டொரு மடவார் சூழையும் முறையிறுத்தலோடும் ஆண்டு பன்னிரண்டு சென்ற அம்பிகைக் கனைய காலை வேண்டிய வேண்டியாங்கு விரதருக்குதவும் வன்மை பூண்டிடு பரமணன்னாள் புரிந்திடு தவத்தை கண்ட கண்டு மற்றவளை ஆழக் கருதியே கையிலை என்னும் விண்டினை இகந்து முன்னூல் வியன் கிழி தருப்பை யார்த்த தண்டுகைக் கொண்டு வேதத்தலை நெறி ஒழுக்கம் பூண்டமுண்ட வேதியனில் தோன்றி முக்கண்யம் பெருமான் வந்தான் தொக்குலாம் சூலத் தண்ணல் தொல்புவிதூபுறத்தாழ் பின்னும் போந்து தக்கமாபுரத்தின் நன்னிச் சங்கரி என்னும் தொல்பேர் மைக்கணால் நோர்க்கும் தெய்வமல்லல் மாளிகையில் புக்கான் அன்னை நோர்கின்ற கோட்டத்து அணுகியே அளப்பில் மாதர் முன்னொரு காவல் போற்றும் முதல் பெருங்கடையில் சார கண்ணியர் எவரும் வந்து கழலினை பணிதலோடும் என் நிலை தலைவிக்கம் ஐயம்புகன் சேர்த்து நின்றான் நிற்றலும் கடை காக்கின்ற நேரிழை மகளிர் சில்லோர் பொற்றொடி உமைப்பால் எய்திப் பொன்னடி வணங்கி ஈண்டோர் நற்றவமரையோன் நின்பால் நண்ணுவான் விடுத்தான் என்ன மற்றவன் தன்னை முன்கூய் வல்ல நீர்த்தம்மின் என்றா தம்பினர் என்றலோடும் தாழ்தனர் விடை பெர்கப்பன்றிவையாடிகள் விரைவில் சென்று தேவிருக்கை சேர்ந்த தேவர்கள் தேவனங்கோர் சீர்கெழுமறையோன் போலாய் மேவிய காலை அம்மை விரைந்து எதிர் ஏகி மற்றென் காவல்தம்பர் இவரென கருதி அண்ணான் பூவடி வணங்கி வேண்டும் பூசனை புரிந்து நின்ச்சி தேத்தி நின்றவள் தன்னை நீல ஞாயிறு நிகர்த்த மேனின் மதிமுகத்தாய் இண்டியாம் ஏயினதொன்றை வெசி விரைந்தருள் புரிதி என்னின் ஆயது புகழ்வம் என்ன அம்ம இங்க இதனை சொல்வாள் எனக்கு இசைகின்றதொன்றை இசைத்தியே என்னின் இன்னே நினைக்கது கூடும் இங்கன் நினைத்ததென் மொழிதி என்ன உனை கடிமணத்தின் எய்தவுற்றவே நீ என் தனக்கு அருள் புரியுமாறு தடுத்ததிர்மொழியல் என்றான் அத்தன் ஈது உரைத்தலோடும் அம்மை அங்கையால் செவி பொத்தி வெய்தெனக்கனன்று புந்தினொந்து உயிர்த்து நீ இத்திரம் புகன்றதென்னை என்னை யாளுகின்றதோர் நித்தன் வந்து செய்ய நீழ்தவம் செய்தேனியான் என்னோடும் இணையன் என்று யாருமென்றும் இறையுமே முன்னுணாது நின்ற ஆதி முதல்வன் நின்னை வதுவையால் மண்ணுகின்றதரிது போலும் மாத்தவங்களாற்றியே கண்ணி நீ வருந்தல் என்று கழற மாது பரமனே விரும்பி வந்து பாறின் மாமணம் செய்ய அரிய மாதவங்கள் செய்வல் அன்னதற்கு முன்னவன் வருகிலாது தவிர்வன் என்னின் வலிதின் ஆவி நீப்பன் யான் சரதம் ஈது பித்தனோ சழக்குரை திருத்தினீ போதி போதி என்று தானோர் புடையின் ஏக உவகையாய் மாது நின்றும் உள்ளவன்மை தானும் நன்றெனா ஆதிதேவன் ஏனையோர்கள் அறிவுராத வகை அவள் காதல் நீடு தனது தொல் கவின்கொள் மேனீ காட்டினா ஆதிதன் தொல் உருவு காட்ட அமலை கண்டு மெய்ப்பனித்து ஏதிலாரெனான் நினைந்துகிழ்ந்தனன் எனவன் பாத பங்கயங்களிற்பணிந்து போற்றி செய்தியான் பேத ஏன் உணர்ந்திலேன் பிரான் மறைந்து வந்ததே உன் அருட்கண் எய்து மேல் உணர்ச்சி எய்தி நிற்பன்யான் பின்னோர் பெற்றியில்லையாற்பிழைத்ததுண்டு தனிதி நீணற்றவர்த்தி தன்னை இனிதின் எந்தை கண்ணுரீ நின்னியற்கை நன்று நன்று நீதுளங்கள் என்ற நன் என்ற நாதனை பினும் இறைஞ்சியம்பிராட்டிபால் நின்ற மாதரைத்த நாது நேத்திரத்தின் நோக்கலால் ஒன்று முன்னல் உலப்பில் எந்தை தொல்புகல் நன்று போற்றெடுத்து நிற்ப நாட்டம் நீத்தரோ கண்டு பாங்கையராய மாதர் கன்னி எம்மை நோக்கலாள் மண்டு காதல் அந்த நாளன் மாயம் வல்லனே கொலோ பண்டு நேர்ந்துளாரையுற்ற பான்மை போலும் மேலியாம் உண்டு தேறு மாறதென்றுளையம் எய்தினார் சில தீயற்குள் விரைவிரைந்து சிலவர் சென்று தக்க நென்று உலகு உரைக்கும் ஒருவன் வைகும் உரையுள் நண்ணி உன்மகள் நிலைமை ஈது கேள நாணிகழ்ந்த யாவும் முறையினால் வலிது கூறமற்றவன் மனத்தில் ஓர்தல் உற்றனன் கோதனீடு புந்தியால் புலப்பட தெரிந்துழி ஆதி நின்ற அண்ணல் வந்ததாகலும் திலா மகிழ்ச்சி பெற்றெழுந்து துள்ளியான் பெரு மாதையவர் களிப்பன் வதுவையாற்றே என்ற நன்